மகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மியன்பர்களே உள்ளந்தோறும் வெள்ளுவம் என்கிற தலைப்பிலே நாம் அனைவருக்கும் ஆழ்ந்த மன அமைதியை கொடுக்கக்கூடிய திருக்குறள் கருத்துக்களை முறையாக சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் முதலில் அறிவுடைமை என்கின்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய குரட்பாக்களுக்கெல்லாம் முடிந்தவரை பொருள் சொல்லிக்கொண்டு வருகிறேன் ஏனென்றால் இந்த அறிவு மிக மிக முக்கியமானது நாம் நன்றாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சிந்திக்க மறுக்கக்கூடாது பெரும்பாலானவர்கள் சிந்திக்கவே மறுக்கிறார்கள் பொறுமையாக அமைதியாக சிந்தித்தோமே ஆனால் நமக்கும் சமூகத்திற்கும் பல நன்மைகளை நாம் செய்ய முடியும் ஆறு குரட்பாக்களை அறிவுடைமை அதிகாரத்திலே பார்த்திருக்கிறோம் ஏழாவது குரலுக்கு இப்பொழுது நான் பொருள் சொல்கிறேன் இந்த அதிகாரத்திலே முதல் குரல் அறிவினுடைய சுய அறிவினுடைய சிறப்பை சொல்லியது பிறகு 2, 3, 4, 5, 6, ஐந்து குறட்பாக்கள் அறிவின் தன்மையை அறிவின் இயல்பை சொல்லியது அதாவது சிந்திக்க விளக்கத்தை கொடுத்தது இப்ப நாம் அடுத்த குரலை பார்க்கலாம் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்கறி கல்லாதவர் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலா அகுதறி கல்லாதவர் இதனுடைய பொருள் அறிவு உடையவர்களை பற்றி சொல்றார் இதுவரைக்கும் அறிவுன்னா என்னன்னு சொன்னார் அறிவுடைய சிறப்பை சொன்னார் அறிவை உடையவர்களை பற்றி சொல்றார் சுயமாக நன்றாக சாஸ்திரத்தோடு சேர்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய துன்பத்தை முன்னமே அறிஞ்சு அந்த துன்பத்தை இல்லாம செய்யக்கூடிய சக்தி உடையவர்களாக ஆவார்கள் அறிவுடையார் ஆவது அறிவுடையார்னா அறிவை உடையவர்கள் இதுவரைக்கும் நாம சொன்னோமே இலக்கணங்கள் எல்லாம் அந்த அறிவை உடையவர்கள் ஆவது வாழ்க்கையில என்னெல்லாம் வரும் இப்படி இருந்தா என்ன வரும் நன்றாக உடற்பயிற்சி செய்தால் உடலினுடைய நலம் எப்படி இருக்கும் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் என்ன துன்பங்கள் வரும் சாதாரண புரியறதுக்காக இதை சொல்றேன் அது மாதிரி வாழ்க்கையில நாம பிற்காலத்தில் எப்படி இருப்போங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஆக அறிவுடையவர்கள் வரப்போவதை முன்னமே அறிந்து தகுந்தபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் அறிவுடையார் ஆவது வரப்போவதை அறிவார் நன்றாக ஊகித்து தெரிந்து கொண்டிருப்பார்கள் நாம இன்னைக்கு செய்யக்கூடிய செயல் பேசக்கூடிய பேச்சு எண்ணக்கூடிய எண்ணம் பிற்காலத்துல என்ன விளைவை கொடுக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் அறிவிலார் அறிவிலார் சிந்திக்காதவர்கள் அகுதறி கல்லாதவர் ஆனா வரக்கூடிய துன்பத்தை பத்தி துன்பமோ இன்பத்தையோ அறிய மாட்டார்கள் அதாவது இப்ப இதுவரைக்கும் சொன்ன இரண்டாவது குரல்பாவில் இருந்து ஆறாவது குரல்பா வரைக்கும் சொல்லப்பட்ட அறிவை இல்லாதவர்கள் அந்த அறிவு இல்லாதவர்கள் ஆவது அறிய மாட்டார்கள் அகுதறி கல்லாதவர் அந்த அறிவு அவர்களுக்கு கிடையாது ஆவது அறிவதை முடியாதுன்னு அர்த்தம் இந்த குரல் ரொம்ப எளிமையானது புத்திசாலியா இருக்கிறவனுக்கு வரப்போறது தெரிஞ்சு முன்னமே ஜாக்கிரதையா இருப்பான் புத்திசாலித்தனம் இல்லாதவந்ததுக்கு பிறகு ஐயோ வந்து விட்டதேன்னு வருத்தப்படுவான் புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம் என்னன்னா வரப்போற துன்பங்களை முன்னமே அறிந்து அதை நீக்கிறதுக்கு பழகிக்கணும் அதுதான் அறிவு இருக்கிறதனுடைய சிறப்பு அறிவினுடைய பயன் ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னா அதோட பிரயோஜனம் என்னென்னா அதுதான் வரப்போறதை தெரிஞ்சுக்கிற சக்தி தான் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவாற்றலுக்கு பயன் இல்லாட்டி இந்த அறிவித்து என்ன பிரயோஜனம் என்பதுதான் இந்த குரலுடைய கருத்து அடுத்த குரலுக்கு பொருளை நாம் அடுத்த வகுப்பிலே தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற 7708211196 செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஓர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்